வணக்கம் தமிழ்நாடு மாணவ இளைஞர் கூட்டமைப்பு ஞானப்பிரகாசம் இருபத்தி எட்டு ஒம்பது பதினெட்டு தமிழர் வேளாண்மையின் தனிச்சிறப்பு நம்ம தமிழர் வேளாண்மையை பற்றி பேசிட்டு வரோம் சாகா கல்வியை பற்றி பேசிட்டு வரோம் இடையில் தமிழர் பண்பாடு தமிழர் அரசியல் இன்னும் பல தலைப்புகள் வச்சோம் தமிழரின் வானவியல் கோட்பாடுகள் இதெல்லாம் வச்சோம் இதெல்லாம் தொடாமலே இப்போ நம்ம வந்து செயல்முறை திட்டமாக வந்து கால் வச்சுருக்கிறது வந்து தமிழர் வேளாண்மையில் தான் வச்சுருக்கோம் நிறைய மாதிரி பண்ணைகளை உருவாக்குறோம் நிறைய இளைஞர்கள் வந்திருக்காங்க ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் முன்பின் பார்த்துடாத பழனியிலிருந்து பழி தினேஷு திருப்பூரில் இருந்து சதீஷு சபரி மாணிக்கம் இன்னும் பல பேர் இதுவரையில் நாம் சந்தித்திராத முகங்கள் எல்லாம் வருது இங்கே போது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியும் உற்சாகமாக இருக்குது இது போலவே சத்தியமங்கலத்தில் நிறைய இடங்களில் பார்க்குறோம் ஆவல்நாத்தம் அசோக்கோட அந்த பண்ணையினுடைய உரிமையாளர் ராஜேஷ் வந்து கூடவே இருந்தது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் அவர் இந்த விஷயங்களை ஆச்சரியப்பட்டு கேட்டது இன்னொரு விஷயம் இப்போது மிக முக்கியமாக வந்து நான் நண்பரோட பகிர்ந்துக்க விரும்புகிற ஒரு செய்தி இருக்குது அது என்னன்னு கேட்டிங்கன்னா கல்வி கல்வியோட உண்மையான நோக்கம் வந்து இப்போது வந்து என்னவாக இருக்கணும்னா என்னவா இருக்குதுன்னு பார்க்கலாம் முதல்ல கல்வியோட இப்போதைய நோக்கம் என்னவாக இருக்குதுன்னா புதிய புதிய கண்டுபிடிப்புகள் இல்லையா அதெல்லாம் கல்வியினுடைய பெருமை தானே இப்போ நான் கையில் வச்சுருக்க செல்போனே வந்து கல் கல்வியினுடைய பின்னால் தான் வந்தது ஒரு நாற்று பறிக்கிற விவசாயியோ ஒரு சாதாரணமாக ஒரு ஏர்வு ஓட்டிக்கிட்ட விவசாயியை வந்து நிச்சயமாக செல்போனை கண்டுபிடிச்சிருக்க முடியாது அவன் படிக்காமல் படித்தவன் தான் கண்டுபிடிச்சிருக்கான் அதே போல் ராக்கெட்டு இது விமானம் கப்பல் ஒரு மணி நேரத்தில் வேகமாக விரைந்து போகிற மோட்டார் சைக்கிள் முன்னூரநூறு கிலோமீட்டருக்கு மேலே போகுது மாட்டு வண்டியில் போனாலோ குதிரை மேலே ஏறிட்டு போனாலோ அவ்வளோ வேகம் போக முடியாது இதெல்லாம் வந்து கல்வியினுடைய மிகப்பெரும் சாதனைகள் இல்லையா இதெல்லாம் வந்து கண்டுபிடிப்புகள் செல்போனு மோட்டார் சைக்கிள் வந்து பிளைட்டு அணுகுண்டு பிளாஸ்டிக்கு மின்சாரம் இதெல்லாம் வந்து கல்வியினுடைய கண்டுபிடிப்புகள் இல்லையா கல்வியினால தான் இந்த கண்டுபிடிப்புலே சாத்தியமாச்சு அதில் வந்து மாற்று கிடையாது ஆனால் இது வந்து கல்வியினுடைய கல்வியினுடைய உச்சம்னு கூட சொல்லலாம் அதெல்லாம் கணனி கம்ப்யூட்டர் எல்லாத்தையோட சாஃப்ட்வேர் நுண் நுண்பொருள் இயக்கம் இதெல்லாம் கண்டுபிடிச்சது வந்து மிகப்பெரிய ஆச்சரியம் பிற பிற கோள்களை வந்து நம்ம கடந்து போகிறது அவங்க அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறது அங்கேருந்து இங்கிருந்து அங்கேருந்து ஆய்வு பண்ணுறது அங்கே போயே நம்ம வாழ முடியுங்கிறதுக்கான தகவமைப்பெல்லாம் அமைக்கிறது இதெல்லாம் இப்போதைய கல்வியினுடைய உச்சம் இல்லையா இந்த இவ்வளோ பெரிய ஆச்சரியங்கள் நடந்தும் கூட நான் கல்வியை வந்து மிகவும் வந்து மனசுக்கு எப்படி சொல்கிறோம் இந்த இதில் எல்லாம் நம்ம பயணிக்கிறோம் இந்த எல்லாத்தையும் நம்ம பயணிக்கிறோம் இது எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்கிறோம் நம்ம வந்து என்ன செய்கிறோம் பயன்படுத்துகிறோம் பயன்படுத்தினாலும் கூட கல்வி மிகப்பெரும் அளவில் தோத்து போச்சுங்கிறது மறுக்க முடியாத உண்மை கல்வியினுடைய நோக்கம் ஒருவருக்கு ஒருவர் அன்பை வளர்க்கவே இல்லை இன்னொரு நோயை வந்து தன்னுடைய நோயை பார்க்கவே இல்லை க கல்லாதவன் அதாவது படிக்காதவனை வந்து அரவணைச்சு கொண்டு போகிறது மாதிரி கல்வி இல்லவே இல்லை கல்வியின நோக்கம் வந்து பண உற்பத்தியாகவும் பொருள்கள் உற்பத்தியாகவும் மாறுது பொருள்களோட உற்பத்தியாகவும் அந்த பொருள்களுக்கு மூல ஆதாரமாக பணத்தை உற்பத்தி பண்ணுறதும் பொருள்களை கொண்டு மனிதர்களை அப்பாவி மனிதர்களை அல்லது அறியாதவர்களை மயக்குவதும் அல்லது அந்த பொருள்கள் இருந்தால்தான் நீ வாழ முடியும் அப்படிங்கிறது மாதிரி இப்போ உதாரணமாக கால்குலேட்டர் இல்லாட்டெல்லாம் கணக்கு பண்ண முடியாது அப்படின்னு காட்டுறது கால்குலேட்டர் இல்லாமலே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கால்குலேட்டர் தவிர வேறு எதுவுமே உபயோகிக்காமலே நீங்கள் கணக்கு போடுறத மறந்துடுறது கொஞ்சம் நாள் கழிச்சு ஒரு நூறு வருஷம் கழிச்சு கால்குலேட்டர் இல்லாமல் உங்களுக்கு கணக்கு போடவே வராது வேகமாக அது மாதிரி ஆயிரும் நடைப்பயணம் நடந்ததும் அந்த காலத்தெல்லாம் ஊர் பயணம் போனாங்க அப்படின்னா இப்போ நடப்பயணமே போகணுமா ஃப்ளைட்டில் போகக்கூடாதா ஃப்ளைட்டில் எப்போ ஜப்பானுக்கு போய் சேர்றது அப்படிங்கிற கேள்வி இருக்குது ஆனாலும் கூட நடைப்பயணங்கிறது நம்ம வர வர புறக்கணிச்சிக்கிட்டே வரோம் பக்கத்து ஊரில் உள்ளதுக்கெல்லாம் கூட எதுக்கு பொருளை உபயோகப்படுத்தணும் எதுக்கு பொருளை உபயோகப்படுத்தக்கூடாது எதற்கு கண்டுபிடிப்பில் உபயோகப்படுத்தணும் எதற்கு கண்டுபிடிப்பில் உபயோகப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு எல்லை இல்லாமல் போயிட்டுருக்கோம் இது போலவே உணவு முறைகள் கல்வி வந்து உணவு முறைகள்லையும் புகுந்து மனிதர்களை ஆட்டி படைக்குது இந்த உணவுனால மிகப்பெரிய தீங்கு வருது அப்படிங்கிறது நிரூபிக்கப்படாத உண்மையாகவும் அறியப்பட்ட உண்மையாகவுமே இருக்கு சரியா நூறு சதவீதம் நிரூபிக்கப்பட்ட உண்மைகளாக மாறும்போது இந்த உணவு முறை மாற்றங்கள் வந்துடும் ஆனால் போதிய அளவு மக்கள் வந்து இந்த உணவு முறை பழக்க வழக்கங்கள் தவறுன்னு நினைக்கிறாங்க அதுபோலவே கல்வியினுடைய நோக்கம் வந்து அன்பை விதைக்கிறதாகவும் ஒழுக்கத்தை வளர்க்குறதாகவும் இல்லாதவர்களை கட்டி அணைச்சி கொண்டு போகிறதாவும் கல்வியினுடைய நோக்கம் கற்றவும் வந்து தலைமை பண்பை ஏற்கணும் கற்றம் வந்து சேவை செய்ய முற்படணும் கற்றம் வந்து ஒழுங்கினத்தை கலைஞ்ச தானே இறங்கி அதை களை எடுக்க முயற்சி பண்ணணும் கற்ற இளைஞர்களெலாம் ஒதுங்குகிறாங்க எதுலேருந்து ஒதுங்குகிறாங்க சமுதாய பணிகள்லேருந்து ஒதுங்குகிறாங்க அடிமட்டத்தில் கேவலமாக உள்ள மனிதர்கள் செய்கிற பணிகளை உதாரணமாக ஒரு துப்புரவு பணி ஒரு வேளாண்மையில் இறங்கி செய்கிறது படித்தவர்கள் வேளாண்மைக்கு வரும்போது இறங்கி அறுவடை செய்யவோ இறங்கி நாற்று நடவோ இறங்கி உழவர் ஒரு உழவு தொழிலாளி செய்கிறது மாதிரி இறங்கி நாற்று பறிக்கவோ வரதில்லை கதிரறிவால் கொண்டு அறுக்க முயற்சிக்கிறதுல எந்திரத்தை வேலை வாங்கிறது மாதிரியோ அல்லது எந்திர நுட்பம் தெரிஞ்சவங்களை வேலை வாங்கிறது மாதிரியோ வந்துட்டு அவங்க விவசாயம் செய்கிறாங்க அதுபோலவே கல்வினுடைய பண்பு அடிமட்டத்தில் இறங்கி அது சேவைங்கிற முறையிலையோ அல்லது அந்த அடிமட்டத்து பண்புகளில் உள்ள உண்மைகளை புரிஞ்சுக்கிறதாகவும் இல்லாமல் இருக்குது இந்த இடத்தை கலையணும் அப்படிங்கிறதுக்காகவும் உண்மையான கல்வியினுடைய பண்புகளை கொண்டு வரணுங்கிறதுக்காகவும் நம்ம இந்த வேளாண்மையை முன்னெடுப்பாக கையில் எடுத்திருக்கிறோம் சரியாக தொடர்ந்து நம்ம இதை பார்ப்போம் நன்றி வணக்கம்